தேவனி மகாபரிசுமன நாமத்திற்கு மைமூண்டாவதாக சுத்த இருதயம் தேவை சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தை சுத்திகரிக்கும் உபதேசம் இறைவனிடம் மட்டுமே உள்ளது தேவன் மனுஷனோடு இடைப்படுவதற்கு சுத்த அவசியம் தேவை சுத்த உலக சந்தையை வெறுத்து இறை சந்தையை எப்பொழுதும் கண்மு நிறுத்துவார்கள் இவர்கள் மார்பதக்கத்தை ஆயுதமாக தடுத்திருப்பார்கள் சுத்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் இது ரட்சிப்பின் ஊற்றாகிய கிறிஸ்துடன் நம்மை கலக்க செய்கின்றது என்பது பற்றி வேதத்தின் அடிப்படையில் புதிய சிலைமின் தலைமையும் அப்போ தலருமான சிறப்பு செய்தி ஆற்ற வருகின்றார்கள் யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பற்றி செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் மயமதாக இந்த மறுபடியும் இந்த பரிசுத்தனால் காலை ஆராதனையில் கலந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக நம்ம எல்லோருக்கும் தேவனி கிருமைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் எனக்கும் அவருடைய நானும் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஹேலையா பிழைத்திருப்பது தேவனுடைய மட்ட கிருபை என்று நாம் சரியாக உணர்ந்திருக்கிறோம் அது அப்படினாலே ஜீவனுடன் இருப்பது தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவரை நான் தோந்திருக்கிறேன் ஹலை ஆண்டவராய் தேவன் இதுவரைக்கும் நல்லவரும் போதுமானவருமாக நன்மை செய்கிறவராக நம்மடு கூட நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன் தேவனுக்கு மயமை இந்த நாளிலும் நமக்கு தருகின்ற ஆலோசனையை நாம் கவனிப்போம் சங்கீத புஸ்தகம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் அடிக்கடி நாம் வாசிக்கின்ற வேத வாக்கியம் இவைகளுக்குள் இன்று நமக்கு இருக்கிற ஆலோசனைகளை நாம் பெற்றுக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக சங்கீதம் எழுபத்தி வசனம் ஒன்று சுத்தம் உள்ளவராக இஸ்ரோலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் சுத்த இதயம் உள்ள தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இஸ்வரவேலர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லாமல் இருக்கிறார் என்று இருக்கிறார் இதை அறிந்து தாவது ராஜா கேட்கிறார் பாருங்க ஐம்பத்தி ஓராதம் பத்தாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அவர் ஆண்டவர் அவர் நல்லவராக இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தபடியுகிறது நாம் இங்கே பார்க்கிறோம் வாசிக்கலாம் தேவனே சுத்த இறுதி சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதிப்போம் என்ன என்றால் வாழ்க்கை ஆண்டவர் நிலைவரமாக இருக்கிறேன் என்ன என்று நான் கண்டுபிடித்தேன் இருக்க முடியவில்லை தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய உணர்கிறோம் என்கிறது தூக்கமயக்கமாக இருக்கின்றது கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் என்ன என்றால் நம்முடைய முன்பாக இருக்க வேண்டும் நடக்கும் போது தியானித்தாலும் ஒரு <laughs> <laughs> என் அடிகள் சற்றே தப்பித்து துன்மார்க்கரின் வாழ்வை நான் என் காண்கையில் இரும்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் மரணபரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை அவளுடைய பிறன் உறுதியாய் இருக்கிறது நரல் படும் வருத்தால் மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள் ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றிக்கொள்ளும் கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது இருதயம் விரும்புவதிலும் அதிகமாக நடந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தின் முடிவை நீங்கள் பார்க்கும் போது அதாவது அவருக்கு என்ன ஆயிட்டு என்றால் என்ன வசனம் வந்துவிட்டது என்றால் துன்மார்கள் தேவனை மனிதன் அக்கிரமமாக நடக்கின்றவர் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாங்கியது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார் தான் காய்ச்சல் மண்ணடி சளி கட்டி அதுதான் இந்த நிலைகள் எல்லாம் வருகிறது அவருடைய பிள்ளைகள் அப்படி இல்லையா குளகு இருக்கின்றார்கள் விவசாயம் பண்ண போனாலும் சருமையா இருக்கிறது எங்கமே ஊற்று தோண்டினாலும் தண்ணீர் வருகிறது இப்படி எல்லாம் இவருக்குள்ளே ஒரு விசாரம் ஏற்பட்டது நான் தேவனுடைய கட்டளை கற்பனை உபவாசம் இருந்து கடைபிடித்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்திருந்த போதிலும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்களா என்று அவருக்கு ஒரு கேள்வி ஆசாப்பு என்ற தீர்க்கு தரிசகம் வெளியே போக மாட்டேன் தேவ சமத்திரமே உட்கார்ந்தார் முடிவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி முடிவு என்ன தெரிந்தது ஒரு சர்க்கலான இடத்தில் அவன் போய்கொண்டே இருக்கின்றான் சர்க்கில் ஒரு செகண்ட்ல தவறி விழுந்தால் ஒரு பொடி இல்லாமல் போய்விடும் இவர் ஒரு நிச்சயமான இடத்தில் போய் கொண்டிருக்கின்றார் முடிவை தான் பார்க்க வேண்டும் லோகத்தில் மழைத்து இந்த மலை மீது உள்ள ஈசல் பூக்குது பாருங்க ஈசல் எந்த கூட்டம் கூட்டமாக உழுகிறது காலையில பார்த்தாலும் சிறகெல்லாம் போய் காக்கா குருவி பறக்கிட்டு போறது நான் பார்க்கின்றான் திடீரென்று அதற்கு சிறகு திடீரென்று அதற்கு ஒரு உருவம் திடீரென்று அதற்கு ஒரு மேன்மை நிச்சயத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கின்றோம் துன்மார்க்கம் நிறைந்த உலகத்தில் வாழ்கின்றோம் தேவன பிள்ளைகளுக்கு நெருக்கடியான ஒரு காலம் வந்து கொண்டிருக்கின்றது இவைகளிலே நாம் கூடாது தேவ நமக்கு நல்லவர் இல்லை போல நம்மை எண்ணிவிடக்கூடாது நான் இதயத்தை இவ்வளவு சுத்தம் சுத்தம் பண்ணி இவ்வளவு கவனமாக நடந்த எனக்கா இந்த வாழ்க்கை என்று எண்ணிவிடக் கூடாது அன்படினால்தான் அதை நம்முடைய முடிவு மகிமை கிணறாக சென்று இருக்கிறார் பல நெருக்கடிகள் எனக்கு உண்டு பல காரியங்கள் உண்டு ஆனால் அதை நான் உங்களிடத்தில் சொல்வதற்கு இல்லை நெருக்கடி என்றால் அது நெருக்கடி அல்ல ஊழித்து பல காரியங்கள் அதே நேரத்தில் நான் போய் தேவசுந்தர் உட்கார்ந்து எனக்குள்ளது ஆவியார் சிரிக்கிறது நான் பார்க்கிறேன் இப்பொழுதும் சிரிக்கிறார் எப்பொழுதும் சிரிக்கிறார் அவர் உள்ளே இருந்து நம்மை செய்கின்றார் பாரத்தில் நாம் அமைந்து விலகப்பட்டு போகாமல் இருக்க உள்ளே இருந்து பூஸ்ட் மாதிரி மாதிரி அதாவது உள்ளே இருந்து நமக்குள்ளே ஊக்கத்தை கொடுக்கிறது நான் காணுகிறேன் அருமையான தேவைய பிள்ளைகளை நாம் போகிற பாதை ஒரு நெருக்கமான பாதை ஒரு இடுக்கமான பாதை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடங்கு கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் எப்பொழுது நமக்கு நல்லவராக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம தேவன் எப்பொழுது நாம் சுத்தமாக கவலற்ற வைத்துக்கொள்ள வேண்டும் மனிதனுடைய புறப்படுகிற ஒரு பட்டியலைகள் புறப்படுகிறவர்கள் இது அத்தனை வழியை கலைந்து விட வேண்டும் அப்புறப்படுத்திவிட வேண்டும் இது ஆதாமின் சந்ததிகள் எல்லாருக்குமே இது உண்டு ஞானிக்கு உண்டு அறிவாளிக்கு உண்டு உண்டு எல்லாருக்கும் ஆனால் அது நீக்கிக் கொள்வதற்கு வல்லப ஏர்மானது அந்த ரத்தம் நம்மை சு அருமையான உபதேசங்கள் திருச்சபையின் வாயிலாக தரப்பட்டிருக்கிறது இதில் நிலைத்திருக்க முடியாதவர்கள் விலகிக் கொள்ளுகிறார்கள் காலகாலங்களில் விலகி கொள்ளுவார்கள் ஆனால் நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் இதில் நிலைத்திருந்து தங்களுடைய எப்பொழுதும் கத்தருக்கு முன்பாக செம்மையாக வைத்துக் கொண்டு அந்த நல்லவரோடு வாசம் செய்வார்கள் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பதினெட்டாம் வாக்கியத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாரு அதாவது தேவன் நல்லவராக இல்லாவிட்டால் இவர்கள் கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்க மாட்டார் இருக்கிறார் என்றால் மகன் நடந்தார் நடக்கிறது என்று சொல்லி மிகுந்த வருஷத்தில் அவர் இருப்பார் என்று கூப்பிடும் போது அதற்கு செவிடார் என்று சொல்லியிருக்கிறது வாசகர் என்ன சிந்தை கொண்டிருந்தேன் அவர் எனக்கு இருக்கிறார் ஆனா ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் வருஷத்தாவியானவர் ஆனால் நான் கூப்பிடும்போது காரணம் என்னுடைய இரு அக்கரமான எண்ணங்கள் அக்கரமான சிந்தைகள் அக்கரமான நினைவுகள் தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் என்னுடைய இருயத்தில் இருக்கிற அவர் ரொம்ப மகாபரிசுமி தேவர் மகாபரிசுமி தேவர் பாவத்தை பாராத சுத்தக்கண்ணு என்று நாம் காணுகின்றோம் ஆனப்படினாலும் தம்முடைய பிள்ளைகளாயிருந்தாலும் அருமையானவர்களாயிருந்தாலும் அப்படியே பிள்ளைகள் நாமகரணம் சூட்டப்பட்டிருந்தாலும் அவருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லாத அவர் சொல்லுகிறபடி செய்ய மறுக்கிறவர்களாயிருந்தால் அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார் சொல்கிறேன் இருதயத்தில் அக்கரம சந்தை இருக்குமானால் சத்தியான எண்ணங்கள் கூட்டால் உடனே பதில் அதற்குரிய நிவாரணம் உடனே வெளிப்படுவார் உடனே அப்படியெல்லாம் இருக்குமே இப்பொழுது அப்படி இல்லையே அதனுடைய காரணம் என்ன கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற பெருங்கூட்ட மக்கள் அப்படி இல்லாதபடியினால் அதாவது அங்கே தேவ புருசனமும் இல்லை அங்கே கூப்பிடு போது சத்தம் கொடுப்பாரும் இல்லை தேவனுக்கு அவர்களுக்கு எந்த பாருக்கூடிய உபதேசம் ஒன்று இருக்கின்றது என்ன செய்வாங்க போவாங்க என்று வேதம் சொல்லுகின்றது கீழ்படுகிறது மக்களுக்கு முடியவில்லை அதாவது கூட்டம் கூட்டமாக ஒரு சினிமா தேட்டர் எடுத்து ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து அதுல ஒரு மீட்டிங் ஆரம்பித்து விட்டால் கொஞ்ச நாள்ல ஆயிரம் கணக்காக கூடிடுறாங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் சேர்றாங்க சத்தியத்தை போதிக்கிற இடத்துல மக்கள் ஏன் வர மறுக்கின்றாரே இந்த இறுதிய சுத்தத்தை விரும்புவதில்லை அங்கு எப்படியும் போகலாம் எப்படியும் பார்க்கலாம் எப்படியும் பழகலாம் எப்படியும் நினைக்கலாம் எப்படியும் ஜீவிக்கலாம் என்ற ஒன்று இருக்கிறபடினால திறந்த வாசல் தானே அவர்கள் வெளியே போங்க ஞாயிற்றுக்கிழமை கோயில் வந்து கூடுங்க இருதயத்தை சுத்தம் பண்ணி தேவனோடு எப்போ ஐக்கியமாயிருக்க தேவனோடு ஒண்டித்து ஜீவிக்க கூடிய அப்படிப்பட்ட ஒரு வழி இதுவாக இருக்கிறபடி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சேர்க்கப்படுகின்றார்கள் அதற்காக நான் ஆண்டு வரைக்கும் நன்றி தெரிந்து தேவ பிள்ளைகள் அதில் இணைந்து கொள்வார்கள் அந்த சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் இப்படி நீங்கள் ஒரு அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் அதிகாரம் வாக்கியத்தில் அவர்களை పరిశుద్ధతมากు உம்முடைய வசனమే சத்தியం உம்முடைய வேதம் உம்முடைய உம்முடைய வேதம் உம்முடைய சதம் இந்த வேதம் தான் அவருடைய வசனம்தான் சத்தியம் ஆனபடியால் உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கு என்று యేసుస్వామి পিতার delante வேண்டுதல் செய்கிறார் ஆனபடியால் அருமையானவர்களே நம்முடைய இதயத்தை சுத்தமண்னுது உபதேசం நம்முடைய இதயத்தை சுத்தம்ண்னுது இந்த கர்த்தருடைய சத்தியம் இந்த வேதம் இந்த வேதத்திலே இதயத்தை சுத்தமண்னிக்கும்படி எப்படி எழுதியிருக்கிறதோ அதை கைக்கொள்ளுகிறவர்கள் இதய சுத்தத்தை பெறுகின்றார்கள் பெறுவதற்கு <laughs> ஆண்டு எல்லோருமே சொல்லுவது இப்படித்தான் இருக்கும் பிரத ரொம்ப மிஞ்சின நீதிமன்ற ஆயிடக்கூடாது அதாவது இப்படித்தான் இருப்பான் மனிதனாய் பிறந்தவன் பிளகினமானவன் மனிதன் பிளகின பாண்டம் என்று சொல்லி இருக்கிறது ஆனால மனிதனாய் பிறந்தவன் இப்படித்தான் இருப்பான் ஆண்டவனுடைய வருகையில்தான் அவன் பூர்ணமாக்கப்பட முடியும் என்றுதான் சொன்னார்களே ஒழிய அப்படியல்ல இங்கேயே அவனது நிலை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹலே லோயா இங்கே அந்த தெய்வீக நிலை சாயலை தெய்வீக சுபாவத்தை மனிதன் அடைந்தே தீர வேண்டும் அதற்காகத்தான் இந்த பூமியில வந்து இத்தனை பாடுகளையும் அவர் பட வேண்டிய அவசியமாக இருந்தது என்று நாம் காணுகின்றோம் ஆன அப்படினா நாம் சுத்தம் செய்ய வேண்டும் அதற்கு தேவர் கொடுத்திருக்கிற சத்தியம் இதுவாக இருக்கின்றது என்று நாம் காணுகிறோம் எந்த சவுக்காரத்தினாலையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள் அந்த பெற்றுக் கொள்வார்கள் அவர்களுக்கு தேவன் இருப்பார் அவர்களுக்கு சில வீட்டுக்கு பெற்றோர்கள் சில பிள்ளைகளை பார்க்க அடிக்கடி போக விரும்புவார் சில பிள்ளைகளை பார்க்க போக அவளவு விருப்பமா இருக்கு மன உளைச்சல்னால சரி போக வேண்டுமே என்பதற்காக போவார்கள் போயிட்டோமா அப்ப நான் போறேன்னு சொல்லி சாயங்காலமே கிளம்பி விடுவாரு சில வீட்டில் அப்படி இல்ல நான் ரெண்டு இருந்து போகிறேன் அதில் ஒரு மாதம் இருந்து உள்ள பிள்ளைகளை பார்த்துவிட்டு நான் மெதுவாக போகிறேன் என்று சொல்வார்கள் அதேபோல் நம்ம ஆண்டவர் ஆகிய தேவனும் நமக்குள்ளே ஒரு நிரந்தரமாக இப்பொழுது சந்தோஷமாக வாசம் செய்ய நம்முடைய இருதயம் எப்பொழுது சுத்தமாக இருக்க வேண்டும் அது ஏழ்வையா இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஏதும் சொல்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நிலையை பார்த்து இவர்கள் ரொம்ப கத்திற்குள்ளாக குடிசையாகத்தான் இருக்கும் போட்டுதான் மொழிகின்ற வீடாக இருக்கும் பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும் துணிகளெல்லாம் ஏழ்மையான துணி மணிகளாக இருந்தாலும் துவைத்து அதை மடித்து அதை வைக்க வேண்டிய இடங்களில் வைத்து ஒவ்வொரு பொருள்களும் அதது இடங்களில் வைத்து அவ்வளவு நீட்னஸ் ஆக வீடுகளை இருப்பாரு பெரிய பங்களா இருக்கும் பெரிய பட்டதாரிகளாக இருப்பாரு பெரிய உத்தியோகத்தில் இருப்பார்கள் இங்க அங்கே ஒரு ஈச்சை பார்த்து அங்கே துணியில் இப்படி கிடைக்கிறதே நாம் சந்திக்க போற பார்த்து அருமையானவர்களே மன தான் உள் சுத்தம் தான் புற சுத்தமாக இருக்கின்றது என்று நாம் காணுகின்றோம் மனிதனுடைய வாழ்க்கையில கிறிஸ்தேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே அவருடைய முகத்தை பார்த்த உடனே ஒரு வெளிச்சமா இருக்கு நான் வெளியே அதாவது பஸ்ஸுள்ள பிரயாணங்கள் பண்ணும்போது எல்லாம் அதாவது ஒரு ஆணைய ஒரு பெண்ணையை முகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது நாம் பார்க்கின்றோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய முகத்தை ஒளி பிரதேசத்தை ஒரு மனிதன் கைகொள்ளும் போது போட்டவுடன் போயிடுவாங்களா விடுவார்களா இல்லை உபதேசம் சுத்திகரிப்பின் உபதேசம் இருக்கின்றது ஆனப்படினால அதாவது இந்த திருவாசனத்தில எழுதி இருக்கிறது என்னென்ன காரிகளுக்கு கடனை கொடுக்க வேண்டுமா சத்தியம் இருக்கிறது வியாதி சோகமாக தனி சத்தியம் அதற்கு இருக்கின்றது ஒவ்வொன்றுக்கும் ஆசீர்வாத குறைவா இருக்கிறதா சத்தியம் இருக்கிறது ஆசீர் கை கொண்டு இடம் என்று சோதித்துவதற்கு அவைகள் அல்ல ஒரு பஸ் ஓனர் இருக்கிறார் பெரியார் அவரை பார்க்க ஒரு பக்தி உள்ளவர் அவரை பார்க்க அழைத்து சென்றார்கள் அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது அவர் தன்னுடைய சாட்சிகளை நாம் ரெண்டாவது சத்தியத்தில் சொன்னோம் ஒரு முதலாவது தன்னுடைய காரியத்தில் சொன்னார் எங்கள் அப்பா ஒரு பக்தி உள்ளவர் அவர் ஒரு சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவர் தான் ஆனால் அவர் பிரமாணங்களே இந்த காணிக்கை பிரமாணம் இதை ஒழுங்காக கடைபிடிக்கின்றவர் என்னுடைய வயலில் நிறைய வயல்கள் உண்டு விளைந்த உடனே பத்தில் அப்படியே கோயிலுக்கு அனுப்பிடுவார் அனுப்பி அனுப்பி ஏகப்பட்ட ஆசிர்வாதங்களுக்கு உண்டாயிட்டு எங்கள் அப்பா திடீரெண்டு வயசாக இறந்துட்டார் இறந்து போயிட்டார் இறந்து போன பிறகு நாங்கள் இந்த வருடாந்திர கணக்கு பார்ப்பதற்கு சகோதரங்கள் உண்டு ஒன்றாக கூடினோம் கூடி கடந்த காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் நம்முடைய அடிப்படை எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தது இப்பளவு ஆசீர்வாதம் பெறுவதற்கு தகப்பனார் காரணம் அல்லவா அவர் தேவனுடைய இந்த சத்தியத்தை அவர் கை கொண்டார் ஆனப்படினாலே நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாயிற்று அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் மேற்கொண்டு அதாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று அதுல இளையவரோடு தான் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அவர் சொன்னார் எங்கள் அண்ணன் மாதிரி இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லிடக்கூடாது கடவுளே நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னார் அது தம்பி இவ்வளவுதான் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது தேவ நோக்கி தருகிறோம் எல்லாவற்றிலேயும் நாம் இந்த பிரமாணத்தை கை என்று அப்படின்னு சொன்னார் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொன்னேன் இங்கே என்று ஆனால் என்ன இல்லை இவை சொந்த தலோகத்துக்கு போறதுக்கு எழுத்து நான் தான் சொன்னேன் எல்லாவற்றுக்கும் ஒரு சத்தியம் இருக்கிறது என்னுடைய சபைக்கு வரக்கூடிய ஐயா வயசாகி வரல கோயிலுக்கு அவருடைய தம்பி இங்கே நாவர்கள் தான் இருக்கிறாங்க பைபிளை கை நாள் எழுதியிருக்கிறார் பைபிள் மாதிரியே தன்னுடைய கையினால் அத்தனை வசனங்களில் எந்த ஷேப்ல இருக்கிறதோ அப்படி எழுதியிருக்கிறார் அது பைபிள் சொசைட்டி அதை ஏற்றுக்கொண்டு பிரிண்ட் பண்ணி அது பைபிளாக பரிசுத்த வேதாகமென்ற தலைப்புல பிரிண்ட் பண்ணி வெளியிடுகிறார்கள் அந்த பைபிளை ஒன்று எனக்கு கொண்டு வந்தார்கள் அப்படியே பைபிள் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறது ஆனால் எழுத்து மட்டும் கை நாள் எழுதுன்னு எழுத்துகள் இதுகளை நான் பார்த்தேன் ஆச்சரியமாக இருந்தது ஒரு புதுமையில் ஒரு புதுமை அல்லவா ஒரு தடவை படிப்பதே அரிதாக இருக்கிறது அதை கை நாளை உலக நுணுக்கமாக நுட்பமாக எப்படி அவர் எழுதினார் பெரிய சந்தோஷமா இருந்தது ரட்சிக்கப்பட்டுருக்காங்களையா இல்லைங்க இல்லை லட்சிக்கப்பட லட்சிக்கப்படலை பைபிளை கை மனப்பாடம் கூட பண்ணியிருந்தேன் தருமையான தேவண்டு பிள்ளைகள் என்ன சொல்லப்படுகிறது கொடுக்கப்பட்ட உபதேசத்தை கை கொள்ளுகிறதுனால் நீங்கள் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் அந்த சத்தியத்தினாலே நீ அவர்களை பரிசுத்தமாக்கும் கத்தாது விண்ணப்பம் செய்கின்றார் சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தியும் அந்த சத்தியத்திற்காகத்தான் திருச்செலையோ அந்த சத்தியம் திருச்சபைக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த சத்தியத்திலிருந்தா நீங்களும் அடைந்து இருக்கிறோம் முதியவர்கள் அந்த சுத்தத்தை அடைந்திருக்கிறார்கள் அநேகர் இந்த சுத்தத்தை அடைந்து சொர்க்கத்துக்கு போய்விட்டார்கள் நம்ம சாருடைய மாமி அடக்கம் பாத்த நிறைய கலர இருக்கிறது நம்முடைய தோல் என்ன மக்களை எங்காரும் போறது அங்கே அனுப்புகிறதே ஹலோ சத்தியத்தினாலும் அடைந்து இருக்கிறார்கள் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நல்லவராகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் நமக்கு அவர் எப்பொழுது நல்லவராக இருக்க வேண்டும் என்றார் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் எல்லா காவலோடும் அதைத்தான் காத்துக்கொள்ள வேண்டும் அதுலதான் நம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகின்றார் யூதர்கள் ஆண்டவராக அவர்கள் ரொம்ப அறிந்தவர்கள் ஆனப்படியாவது இடத்துல அவர்கள் பேசும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க யோ அன்சுசம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி நாம் ஒரு வாசிக்கலாம் நீங்கள் உபதேசத்தில் நினைத்திருந்தால் மெய்யாகவே இருப்பீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் கீழே உள்ள வசனங்கள் என்ன ரெண்டு வசனம் அவர்களின் சந்ததியாரா இருக்கிறோம் நாங்கள் ஒரு ஒருவனுக்கு அடிமைகளா இருக்கவில்லை விடுதலை ஆகிறீர்கள் என்று எப்படி சொல்லுகிறேன் நாங்கள் வந்து எந்த சமுதாயத்திற்கு எந்த ஜனங்களுக்கு என்றார்கள் பிரதியுத்திரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லு தேவனுக்கு மய்மே உண்டாவதாக சத்தியத்தை சத்தியம் விடுதலை ஆக்கும் உபதேசங்களை விடுதலை ஆக்கும் நீங்கள் அனதான புண்ணியங்கள் செய்தாலும் உங்களுடைய இருதயம் சுத்தமாகாது நீங்கள் ஏதாவது தேவனுக்கு முன்பாக இருக்க முடியாது உங்களுக்குள்ளே இருக்க மாட்டார் தேவன் உங்களுக்குள்ளே நிலவரமாக இருக்க மாட்டார் தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்கவும் முடியாது நல்லவராக தான் இருக்கிறாரா கோபத்தோடு இருக்கிறாரா வருத்தமா இருக்கிறாரா நம்மிடத்துல எப்பொழுதுதான் இருக்கிறாரா சிலவர விலை விலகி போயிட்டு போயிட்டு வர்றாரா நமக்கு தெரியும் கத்துடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலை ஆக்கோம் சத்தியத்தை அறிய வேண்டும் அறிந்திருக்கிறோம் அறிந்தபடினாலும் நம்ம இந்த சத்தியத்தை நாம் கை கொண்டிருக்கின்றோம் நமக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது அந்த யூதர்கள் கேட்ட கேள்விக்காண்ட நாங்கள் யாருக்கு பாவத்திற்கு அடிமைகள் பாவம் எவ்வளவு இருந்தாலும் சரி அடிமை தவறு இந்த காரியம் செய்தால் மக்கள் மத்தியிலே நமக்கு மதிப்பு குறைவல்லவா இந்த பாவத்தை செய்தால் நம்முடைய கணம் போய்விடுமே என்று எண்ணு அப்படி தெரிந்திருக்கிறவர்களும் அதைத்தான் செய்கிறதை நாம் காணுகின்றோம் அப்படி எவ்வளவு பெரிய மனிதர்களாயிருக்கட்டும் நம்ம இந்த ஆனந்த குறைந்த அறிவிலே குறைந்த நாட்களிலே நிறைய பேரை நான் பார்த்திருக்கின்றேன் அது விடுதலை ஆவதற்கு ஒரு சத்தியம் ஒரு உபதேசம் இருக்கின்றது ஒரு மனிதன் பாவத்திலிருந்து அசுத்தத்திலிருந்து அவனுக்கு கேடான கிரையிலிருந்து கடவுளுக்கு பிரியமல்லாத காரியத்திலிருந்து விடுதலை தருவதற்கு ஒரு சத்தியம் வேதத்தில் இருக்கிறது அந்த சத்தியத்தை மனிதன் கை கொள்ள வேண்டும் அதை கத்த நமக்கு அருமையாக சொல்லி தந்திருக்கின்றார் நாம் அவர்களை கை உடனே நமக்கு தெரிகின்றது உடனே அதனால் உண்டான சிக்ச்சை மாறுகிறது அதனால் உண்டான பிரச்சனை மாறுகிறது நெருக்கடிகள் மாறுகின்றது அதனால் உண்டான போராட்டங்கள் மாறுகிறது இதெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா இப்ப இருக்கிற புத்தகத்துல என்னுடைய ஊழிய ஆரம்ப காலத்துல ஒரு பேய விரட்டி பதினாலு மணி போராடினோம் அது அவ்வளவு மிருகத்தனமான கூட மற்றபடி ஒரு ஆணை பிடித்து நிறுத்தி அடக்கு செய்வதற்கும் அவ்வளவு நம்மள பேரி பாயிற அளவுக்கு நிற்கிறது விடிய விடிய ஜீவம் பண்ணினோம் போராடினோம் இப்படியெரு காலம் அது கிளம்பி போனது விடுதலையானது அப்படி நாம் செய்தாலும் எப்படி ஊழியர் செய்ய முடியும் ஆண்டவர் ஆகி சத்தியத்தை நமக்கு போதித்த பிறகு ஜெபம் பண்ணுகிறோமா யாரு கைகளை வைப்பாரு அப்படி அவர்கள் சுகமாக என்றால் அடுத்து சத்தியத்தை கைகோள வைக்க வேண்டும் போகவில்லை பிரச்சனை தீரவில்லை அவர்கள் சத்தியத்தை போதித்து நீங்கள் கைகொள்ளுங்கள் இதை எப்படி அறிக்கை செய்யுங்கள் உங்களுடைய குறைகளை முன்னோர்களுடைய காரியங்களை அறிக்கை செய்யுங்கள் குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள் இவைகள் என்று சொல்லும் அப்படி செய்கிறார்கள் உடனே நீங்கள் சாகதே நான் பார்க்கிறேன் போவதுலே போவரிக்க செய்கிறார்கள் வர முடியாதவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் போனையும் பாவரிக்க செய்கிறார்கள் அவர்களுக்காக நாம் ஜெவம் எடுக்கிறோம் விடுதலை உண்டாயிற்று என்ற செய்தி அடுத்த நம்சத்தில் வருகிறது ஹலே இலையா பரிசுத்தா கிடைத்து விட்டது என்றும் சொல்லுகின்றார் இந்த பிரச்சனை மாறிவிட்டது என்றும் சொல்லுகின்றாரு அருமையான தேவண்டி பிள்ளைகளே இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்ன சுத்த இறுதியோ நமக்கு தேவை சுத்திருதயம் நாம் அறிந்திருக்கிற உபதேசத்தினால்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது கிடைக்கும் சத்தியத்தை அறியும் போது என்னும் சத்தியத்தை அறிந்த சத்தியத்தை கை கொள்ள சத்தியத்தை கூடுதலாக அரிய அறிய கை கொள்ள கை கொள்ள நமக்கு சுத்தஹயம் உண்டாகும் இல்லையிலா சுத்த ஹயம் எங்கே அங்கே சாத்தானுக்கு இடம் இல்லை என்று நாம் காணுகிறோம் அது எவரா இருந்தாலும் சரி சஹரிய வாசிக்கிறோம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் எழுதியிருக்கிறது விரோதம் செய்ய அவள் வலது பக்கத்தில் ஆசாரியன் அவர் அங்கே ஆச்சாரிய ஒன்றியம் செய்வதற்காக பரிசு நிற்கிறார் பக்கத்தில் அமைக்கிறார் சாத்தான் வந்து விரோதமாக தீமையை சேர்ந்து நிற்கிறான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தவனை கடிந்து கொள்வாராக சாத்தானே எருசிலமை தெரிந்து கொண்ட கர்த்தவனை கடிந்து கொள்வாராக இவன் அக்கனின்னு தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார் யோசுவாவனில் அழுதனுக்கு முன்பாக நின்றிருந்தால் விரட்டவில்லை அவனை சொல்லுகிறான் அதாவது ஆசாரியன் ஆகிய ஏன் வந்து நிற்கிறார் கேட்கும் போது அழுக்கு இருக்கு எனக்கு உரிமை இருக்கு யார் யார் தவறு செய்கிறார்களோ யாருடைய கரை இருக்கிறதோ அவர்கள் பக்கத்தில் வாய்ப்பு எனக்கு உரிமை உண்டு சொல்லுகிறான் என்ன பண்ணுகிறான் அதுக்கு விரட்டவில்லை உடனே தமக்கு முன்பாக நிற்க நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுற இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுவேன் என்று சொன்னார் தமக்கு முன்னாலே நிற்க அவர் கலைந்து போடவில்லை வழிகாட்டிபடி இன்று மக்கள் அதுலேயே சாத்தாருடைய போராட்டத்துக்குள்ளே பற்றி அவர் வேதனைப்படுகின்றார் அங்கே தமக்கு மனால் இருக்கிறவர்கள் நோக்கி இருக்கிற அழுக்கத்தை கலைந்து போடுங்கள் பின்பு அவளை நோக்கி நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிசனம் மகிமை உண்டாவதாக வஸ்திரத்தை தான் சொன்னார் ஆனால் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுற பார்த்த அக்கிரம நீங்க நீக்கி உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரித்தேன் மாற்றட்டு பழைய புதிதாக மற்றபடி என்றால் அது போகிறது இல்லை நடக்கிற காரியம் அல்ல அதனால ஆண்டவராகிய தேவர் என்ன செய்தார் தமக்கு முன்னால் நிற்கிறது சீடர்கள் நமக்கு முன்னால் நிற்கிற சீடர்களை பார்த்து சொன்னார் அது நம்முடைய பார்த்து சொன்னார் இருக்கிற அழுக்க கலைந்து போடுங்கள் சொல்லி அருமையானவர்களே இதுதான் சத்தியம் அறிவீர்கள் சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவர் தேவன் அந்த இன்று தேவனுடைய திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார் ஒரு மனிதனுடைய இறுதி சுத்தமாக்கவும் ஒரு மனிதனுடைய கண்ணை திறக்கவும் அவருடைய செவியை திறக்கவும் அவர் தம்முடைய திருச்சமைக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடியால ஆண்டவர் ஆயுதேவன் என்றும் அவைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அதை அந்த பெந்தகோஸ நாளில மூவாயிரம் ஏற்றுக்கொண்ட புதிய சபையாக அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அவர்கள் சேர்க்கப்பட்ட பிறகு அப்புறம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் பாருங்க அப்போசனின் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வாக்கியத்தை ஒருவர் அவர்கள் அப்போ உபதேசத்திலும் அவர்கள் அந்த மூவாயிரம் பேரும் அதற்கு அப்புறம் இலங்கை அப்போ வந்தவர்கள சாதாரண்கள் அவர்கள் திருப்பி அந்த ஐக்கியத்தில் போகவில்லை அங்கே போய் அவர்களுக்கு அவர்கள் அந்த தெய்வீக நிலையை அடையவில்லை என்று நாம் காணுகின்றோம் அவர்கள் அடுத்தபடியாக ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்போ உபதேசத்திலும் அந்நியத்தினர் ஜெவம் என்னும் உறுதியாக உறுதியாய் உறுதியாய் தரித்திருந்தார்கள் இல்லாதவர்கள் அந்த நிலையை அடைய மாட்டார்கள் நாமோ அது நிலை அடைந்திருக்கிறோம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் நான் அதை தான் எண்ணுகிறேன் இந்த உலகத்தில உலகத்தின் பார்வையில நமக்கு ஒன்று இல்லாத போல் இருந்தாலும் இந்த உலகத்தின் பார்வையில நாம் பார்க்குவது ஒரு பிடிப்பு உலகத்தில நமக்கு இல்லை என்ற அறிவோடு நாம் இருந்தாலும் நாம் பாக்கியவான்கள் நேற்று கூட முந்தான ஒருவர் வந்தார் ஒரு ஒரு மீன்பிடி போட்டு வைத்திருக்கிறேன் தூத்துக்குடியிலிருந்து அவருக்கு கிட்ட நல்ல வாய்ப்புகளை கொடுத்து அவர் ஆசீர்வித்துக் கொண்டு வருகிறார் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு போறதுக்காக வந்தார் வந்தார் அவர் என்னதுல சொன்னார் ஐயா இப்போ எனக்கு எப்போ கத்திடத்தில் போடணும் எப்போ கத்திடத்தில் போடணும் எப்போ அந்த நாள் வரும் எப்போ போகலாம் என்கிற எனக்குள்ள வந்துகிட்டே இருக்குது அப்படி ஆனால் அவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அப்படி சொல்லவில்லை அவர் இப்பொழுது இப்பொழுது அவரை கத்திர ஆசீர்வதிக்கிற எந்த நாள் அவருக்கு எந்த ஏக்கௌண்ட் ஆகிறது அவர்களுக்குத்தான் இந்த இருதய சுத்தம் இருக்கும் அலேலுயா அருவியாளர் தேவையின் பிள்ளைகளே இரு அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நல்லவராக இருப்பார் அலேலுயா எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் சரி இருதய சுத்தத்தை காத்துக் கொள்ளும் தேவன் உயர்த்துவார் அலேலுயா தேவன் நல்லவர் என்று அவரை உயர்த்துவதன் மூலமாக அதே பேர் ஆண்டவரை நல்லவர் என்று சொல்லுவாங்க அமையும் அறுபடி நல்ல அருமையான கற்று பிள்ளைகளே இந்த நாட்களிலோ நாம உலகத்துக்குள் வாழ்ந்தோம் உலக சபைகளுக்குள்ளே இருந்தோம் இருதய சுத்தம் இல்லாமல் எல்லாரும் உலக மக்களை போல வாழ்ந்து கடவுளை ஆராதித்து பண்டிகை கொண்டாடி மாத பரம்புகள் எல்லாமே கொண்டாடி கொண்டிருந்தோம் நமக்கு இந்தவனுக்கு சம்பந்தம் இல்லையே நாம் கத்தருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டோம் ஆண்டவராஜ் வழியை தெரிந்து கொண்டோம் இப்படி நமக்கு அப்போ உபதேசம் அப்போ அந்த உபதேசத்துக்குட்பட்ட மக்களோடு உள்ள அந்யோன்யம் கிடைக்கிறது ஜெவம் பண்ணுகிறது இதெல்லாம் நாம் உறுதியாக தரித்திருக்கும் ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம் இதற்காக நாம் கத்திரிக்கை சந்தோஷமாக நன்றி சொல்ல வேண்டும் இலையிலேயா ரொம்ப நாம் நன்றி சொல்ல வேண்டும் இதை நாம் அறிந்து கொண்டதற்காக இதை நாம் ஏற்றுக்கொண்டதற்காக இதிலே நாம் பழகி இந்த நிலையிலே நாம் அனுமப்பட்டு நாம் கை அந்த நிலையை அடையும் முடியாத கிருமையை நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஹலேயா இருக்க தேவன் நல்லவராக இருப்பார் இரண்டாவது ஆகிய மத்திய ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அவர் நல்லவராக இருந்தால்தான் எப்படி தரிசிக்கலாமே நல்லவராக இருந்தால் அவர் எப்படி ஐக்கியமா தானே இருப்பார் வந்து போய் கொண்டுதானே இருப்பார் கூடவே தானே இருப்பார் சுத்தமா இருந்தால் தேவனம் காட்சி தரிசனம் அல்ல இருதயத்தில் தேவனை தரிசிக்கிற ஒரு தர்சனம் இருக்கிறது தரிசிக்கிற தரிசனம் அது எப்பொழுதுமே இருக்கும் போது வேலை செய்யும்போது இருக்கும் எப்பொழுதுமே இருக்கும் அந்த தரிசிக்கிற ஒரு தரிசனம் இருதயத்தில் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா இருதயத்தில் தேவனை தரிசிக்கிற ஒரு பெற்றவர்கள் தான் அவர்கள் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களை உலகத்தினுடைய இன்பங்களை விட்டார்கள் உலகத்தினுடைய பதவி வேண்டாம் என்று உதறி தள்ளினார்கள் அவர்கள் வாழ்க்கையில துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் மோசையனுடைய அனுபவத்தை நாம் அதற்கு திருஷ்டாந்தமாக எடுத்துக்கொள்ளலாம் எவரேர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் தேவனை இருதயத்தில் தரிசிக்கிற ஒரு தரிசனம் இருக்கின்ற தர்மியானவர்களே அந்த தரிசனத்தை நாம் அடைய வேண்டும் அந்த தரிசனம் தான் நம்மை ஊக்கப்படுத்தும் அது மரணத்தை கண்டாலும் அதாவது யுத்தத்துக்கு செலுகிற குதிரை இருக்கு அந்த குதிரை அதாவது எதிர பெரிய படைகளை கண்டவுடனே நிதி என்று சத்தம் இட்டு ரெண்டு காலில தான் நிற்கும் ரெண்டு காலம் தூக்கிறோம் அப்புறம் அது பறக்கிற மாதிரி தான் அதுக்கு வரும் அந்த மாதிரி இருக்கும் ால அதாவது இந்த தேவ தரிசனம் இருதயத்தில் பெற்றவர்கள் அவைகளை காணும்போது அவர்களை அன்று சத்தம் தான் இடுவார்கள் சிலையிலோயா அவர்கள் அதற்கு பின்னடைய மாட்டார்கள் என்றுதான் அருமையான தேவைய பிள்ளைகளை தேவரை தரிசிப்பதற்கு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் விட்டால் வருங்காலங்களை பற்றி இனி செய்யப்போகிற காரியங்களை குறித்து நம்முடைய சபையினுடைய விதத்தை குறித்து நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்கிறதை பற்றி தேவ தரிசனம் நம்முடைய உண்டாகி கொண்டே இருக்கும் அவள் தரிசிக்கிறது போல விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்க உறுதியின் கோபத்துக்கு பயப்படாமல் மகிமைத்தான் கோபத்துக்கு பயப்படவில்லை அவன் ஏத்து ஊழியர்களை கொலை செய்கிறாங்க நமக்குள்ளே ஆட்டம் வருகிறதா இல்லை முடிஞ்சது எல்லாம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது என்று சொல்ல நாள் அதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி சொல்லு காத்தாடி மலை ஆராய் மொழியில காத்தாடி மலைன்னு ஒரு மலை இருக்குது அதில் தேவ சகாயம் பிள்ளை அவரை கொண்டு விட்டுட்டு அப்படி தான் கேட்டிருக்காங்க பாய்க்கு மனி காசுவை மருதளிக்கும் இல்லையா இல்லையா கடைசியில் உனக்கு என்ன செய்யணும் தேவம் பண்ணாங்க இந்த கொலை செய்யறதுக்கு கொண்டு விட்டுருக்கிற ஒரு இடத்துல கடைசியில் கேட்பாங்க உனக்கு யாரை பார்க்கணும் என்ன வேணும் என்ன உனக்கு விருப்பமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க கேட்டு தான் அதை செய்கிறது நாங்கள் அந்தமான் சிறைச்சாலைக்கு போயிருக்கும்போது பார்த்தோம் அங்கே தூக்கி எல்லாம் அப்படி கிடக்குது இந்த சுதந்திரத்துக்காக நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடினவர்கள் அங்கே தான் வந்து போட்டிருக்கு போட்டு அங்கே உள்ள சூழல்களெல்லாம் பார்த்தோம் அங்கே உள்ள ஆவிகளை கெட்டுறதுக்காக போயிருந்தோம் பார்த்தோம் இதுவனுக்கு மயமே ஆனால் அப்படினால இங்கே கடைசி கேள்வி கேட்கிற ஒரு சின்ன இது கட்டி வைத்திருக்கிறது அதில் வைத்து இன்னைக்கு யாரை பார்க்கணும் என்ன விரும்புறதுன்னு கேட்டுட்டு தான் அப்போ இவர்கிட்ட கேட்டால் எனக்கு தேவம் பண்ணும் வேலையாக தேவம் பண்ணணும் மிளகா அது நிற்கும்போது சுட்டு தேவனுக்கு எப்படி இருக்கிறார் ஒரு நிமிடத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் அதோடு முடிந்தது அருமையான தேவடி பிள்ளைகளே அப்படியும் அல்ல அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் நாம் என்னும் தேவனுடைய பராக்கிரமத்தை காண்பிக்க வேண்டியதும் இருக்கிற கத்தர் வகைகளையும் செய்து முடிப்பார் வலையிலொய்யா ஆண்டவன் ஆகியதேவன் கோவாளையல்ல அவர் ஒரு ஏழையும் அவர் மகாராஜன் அவர்தான் சகலவற்றில் சிருஷ்டித்த தேவன் நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்ன யூரா கோத்தர சிங்கம் சிங்கம் நாமியா சிங்க குட்டிகள் அலையில ஆமேல் இந்த தைரியத்தின் ஊக்கத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அருமையானவர்களே தேவ தர்சனம் வேண்டும் என்று ஆண்டு அவர் விரும்புகின்றார் தேவ தர்சனத்தினால இனி வரும் நோக்கமாக இருந்தார் அவருக்கு ஒரு பார்வை தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது தேவையான பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது தேவையான பிள்ளைகளுக்கு ஒரு மகிமை இருக்கிறது என்கிறத அவர் அறிந்திருந்தபடியால் ராஜாவிட அரியணையில உட்காரக்கூடிய இளவரசராக வளர்ந்து வருகிற அவர் இப்போது அது வேண்டாம் என்று உதறிவிட்டு இப்ப எங்க இருக்கிற காட்டுல ஆடுமையை இருக்கிற அருமையான தேவருடைய பிள்ளைகளை தேவர் அதோடு விட்டு ஒரு இஸ்ரேல் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு பெரிய தலைவராக அவரை மாற்றிவிட்டார் என்று நாம் காணுகிறோம் அங்கே மறுரூப மலையிலே அவரும் ஒரு ஆளாக அவரோடு நின்றார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான நமக்கும் தேவதர்சனம் உங்களை பற்றி உங்களுக்கு தேவதர்சனம் உண்டாகணும் என்னை பற்றி எனக்கு தேவதர்சனம் உண்டாகணும் உண்டாகும் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் தேவன் இப்படி நியமித்திருக்கிறார் இதுதான் நடக்கும் இதுக்கு மாறாக நடக்காது என்கிற தேவதர்சனம் நம்முடைய வேண்டும் இது யாருக்கு கிடைக்கும் இருதய சுத்தமடைய கிடைக்கும் இங்கே படைப்பாட்டில ஆச்சாரியனுடைய மார்பதக்க வேண்டும் என்று கருத்திருக்க வேண்டும் பனிரெண்டு கற்கள் பதித்திருக்கும் இந்த பனிரெண்டு கற்களை ஒவ்வொரு கோத்தரத்துக்கும் ஒவ்வொரு கற்கள் என்று நாம் காணுகிறோம் இந்த கற்களை அவர் எப்பொழுது பார்த்து சுமந்து கொண்டேதான் இந்த ஆசாரி ஒளியல் செய்ய வேண்டும் அதாவது உக்கரான உத்தரவாதம் உள்ள ஊடக என்பது அந்த பனிரெண்டு கோத்தரமும் பாரத்தில் அவருடைய சுமக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஊழியம் தான் இந்த புதிய பாட்டு ஊழியம் அதாவது மீட்கப்பட்டு இந்த ஐக்கியத்தார்களோ அவருடைய குடும்பங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்றால் இவனுக்கு மகிழ்ச்சி ஒரு குடும்பத்துக்கு கஷ்டம் என்றால் பாரம் ஏற்படுகிற ஊழியம் ஆரோருடைய ஊழியமாக இருந்தது என்று நாம் காணுகின்றோம் அதோடு கூட என்னும் ஊழியம் தும்மி என்று சொல்லப்படுகிற ரெண்டு இதயத்தில் பதித்திருக்க வேண்டுமான் சொல் என்பவிகளை வைப்ப ஊரின் தொல் இதுலதான் தேவ சுத்தம் அறிகிறது அதாவது சிறப்பு வெள்ள பச்சைகள் வைக்கிறது போகலாமா போகக்கூடாதா என்றால் போகக்கூடாது என்றால் ரெட் போகலாம் என்றால் பச்சை கலரடிக்கும் இந்த காரிய பார்த்துதான் அவர்கள் தேவ சுத்தம் அறிந்து செயல்படுவார்கள் அதோடு கூட பழைய பட ஆசரிப்பு குடார்க்கிறவங்கள போகிற இடங்களில் ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு வழியில் இருந்து பிரயாணப்பட்டுக் கொண்டே இருந்தாரு அவர்கள் போக ஆசரிப்பு குடாரத்தின் மேல மேக வந்து இறங்கிட்டால் போக மாட்டாங்க மேகம் கிளம்பினுடனே தேவ சுத்தம் அறியக்கூடிய முறைகளை காலகாலங்களில் வைத்திருந்தார்கள் அப்படியே ஆசாரியுடைய எப்படி பதித்திருக்க வேண்டும் தேவ சுத்தம் அறிந்துதான் செயல்பட வேண்டும் சில சில நேரங்களிலே இந்த காரியத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் தேவ சுத்தம் அறிகிற மனிதன் அவனுக்கு நடத்துதலும் போது பார்ப்பிலே அசாருடைய இந்த ஊரியும் தும்பி நினைக்கிற தேவ சுத்தம் அறியக்கூடிய இவைகள் அவர் தரித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது அலே லுயா எல்லாரும் அநேக மனைவிகள் இருந்தாரு நான் பார்க்கின்றோம் அவையுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன கிப்டி கொடுத்தார் டொனேஷன் கொடுத்தார் கொடுத்து அவர்களை தூரத்துக்கு அனுப்பிவிட்டு உரிமைக்கு உரிமையான மனைவியிடத்தில் பிறந்த ஈசாக்கு தான் தன்னுடைய சேஷ்டபுதமாக கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம் அப்படி போல இன்று இசைவேலர்கள் என்று சொல்லப்படுகிறார் எல்லாரும் இசைவேலர்கள் அல்ல என்று நாம் காணுகின்றோம் இறுதியில் இசைவேலர்கள் என்று நாம் காணுகின்றோம் இந்த ஆபிரகாமிக்கு அந்தவர் மூன்று வார்த்தைகளுக்கு சொல்லி ஒரு ஆசிரியப்பேன் என்று சொன்னார் மூன்று வார்த்தைகள் சொன்னார் ஒன்று வெளியே அழைத்துட்டு போய் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியுமா என்று இரண்டாவது கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததிகள் இருக்கும் என்று சொன்னார் மூன்றாவது இப்படி இந்த தூளை போல உன்னுடைய சந்ததிகள் இருக்கும் என்று சொன்னார் இதுல உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்கும் போல நான் நினைக்கிறேன் தேவனுக்கு மயமே உண்டாவதாக போல என்று சொல்லவாதிகளாக இருந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் உலகத்துக்கு போய்விட்டதாக உலக பிரகாரமாக மாம்சத்துக்குரியவர்களாக மண்ணை போல இருப்பாய் மண்ணு மாம்சத்துக்குரியவர்களாக சிலர் மாறிவிட்டார்கள் பிள்ளைகள் அவருக்கு சிலர் தூளை போல உலக நேசமுடையவர்களாக போய்விட்டார்கள் ஆனால் ஒரு சந்ததி மட்டும் பானத்து நட்சத்திரங்களைப் போல இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக பாருங்க மூன்று வகையான ஆசீர்வாதம் இந்த சிறவியலர்களுக்கு தேவன் சிறவேலர்களை ஈன்றெடுத்த ஆதரகாமுக்கு தேவன் கொடுத்தார் ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் உன் சந்தியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியா தங்கள் சத்துக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் வாக்கியும் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை என்ன என்று சொல்லி பின்பு நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இது ஒரு பக்கத்தில் அதாவது தரளாக நான் பருகை செய்வேன் என்று சொல்லியிருந்தாலும் இதுல மூன்று வகையான அதாவது சம்பவங்களை சொல்லுகிறார் நட்சத்திரங்களை போலும் கடற்கரை மணலை போலவும் துருளை போலவும் உள்ள சந்ததிகள் இருக்கும் என்று சொன்னார் அருமையான தேவன பிள்ளைகளை பெருமகுதி பேர் அதாவது இந்த வாக்கு இஸ்ரேவாளர்களுக்கு அந்த நன்மையை அடையவில்லை என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மயமாவதாக ஏன் அடையவில்லை என்றால் சொன்னார் அதாவது புத்திர சுதிகாரத்தின் ஆவியை பெற்றுக் அந்த புத்தர் சுவாரத்தை அடைவார்கள் தேவனுடைய தூய் ஆவியை யார் பெற்றிருக்கவில் இருக்கலாம் ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகின்றது கிறிஸ்தனுடைய ஆவி இல்லாதவன் சொல்றோம் வேதத்தை தான் நாம் சொல்லுகின்றோம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய கத்தர் என்று யாரும் அவரை சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அவருடைய பெற்றுக்கொள்ளவில்லையோ அவருடைய உபதேசத்தை யார் கை கொள்ளவில்லையோ இருதயத்தை யார் பெற்றிருக்கவில் சம்பந்தம் இல்லை அவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது அனைவரும் அருமையான கட்டுரை பிள்ளைகளே ஆசாரிய நாம் எல்லாரும் மீட்கப்பட்ட எல்லாருமே ஆசாரியர்களாகத்தான் இருக்கின்றோம் என்று வேதம் சொல்லுகின்றது அனைவரும் இப்படி ஆசாரியர்களா இருக்கிற நமக்கு தேவதர்சனம் இருக்க வேண்டும் ஊரையும் தும்மியும் என்கிற இந்த நாற்பதக்கத்தை இருதயத்தில் பதித்திருக்க வேண்டுமா தேவ சுத்தம் அதாவது தேவ தரிசனம் எதிர்காலத்தை பற்றி வருங்காலத்தை பற்றி கத்துட விருப்பம் என்ன என்கிற அறிகர்சனம் உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் கத்துடன் சமூகத்தில் வந்திருக்கிறேன் நான் அறிகிறது என்கின்றார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாய்க்குமா என்கிற அவர்கள் இருக்கும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கத்திரை தரிசிப்பதில் ஒருவர் யாரா இருந்தாலும் சரி பரிசுத்தம் இல்லாத ஒருவரும் தேவனே தரிசிக்க முடியாது தரிசிப்பது இல்லை என்று இறைவாக்கி சொல்லுகிறபடினால ஆண்டு அவரை நான் சோதரிக்கிறேன் அருமையான கத்துறை பிள்ளைகளை தேவ சோமத்தில் வந்திருக்கிற நமக்கு தேவன் என்று தருகிற ஆலோசனை இறுதிய சுத்தத்தை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த இறுதிய சுத்தம் தேவனுடைய சத்தியத்தை அறிகிறதுனால் இதனுடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறதுனால் கிடைக்கிற ஒன்றாக இருக்கிறது மற்றபடி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறதனால பாடி மகிமைப்படுத்துகிறதுனாலேயோ வேறு ஆசாரங்களை கை கொள்ளுகிறதனாலேயோ இறுதிய சுத்தம் மனிதனுக்கு கிடைக்கிறது இல்லை என்று நாம் காணுகிறோம் டாக்டர்கள் பல இருக்கிறார்கள் ஓர் பாகத்துக்குரிய டாக்டர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதற்குரிய நோயை குணமாக்குவார்கள் இருதய இருதயத்தில் உண்டாகிற கோளாறுகளை மாத்துவது இருதய டாக்டர்கள் அதற்கு படித்தவர்கள் தான் அதற்குரிய சிகிச்சை செய்கின்றார்கள் என்று நாம் காணுகிறோம் இன்று நம்முடைய திருச்சபையுடைய பணி என்ன என்றால் தேவன் மனிதர்களுக்கு நல்லவராக இருக்க வேண்டும் மனிதர்கள் தேவ தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் தேவ தரிசனம் என்பது ஜவுமணி கண்ணை மூடும்போது காணுகிற காட்சி தரிசனங்கள் உள் மனதில் ஏற்படுகிற தேவ தர்சனம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹலே லோயா ஹலே சுட்டு போட்டாலும் கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா என்று சொல்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நாம் காணுகிறோம் ஹலே லோயா அப்படித்தான் யோபு சொன்னார் என்னுடைய சொந்த கண்ணால் உன்னால் பார்ப்பேன் என்று அவர் சொன்னார் அவ்வளவு பெரிய சூழலில் அவர் மிரளாமல் இருப்பதை காரணம் என்ன ஒரு எதிர்காலம் இருக்கிறது மறுபடிய கம்ப்ளீட் ஆக நாசகரம் பண்ணி எல்லாவற்றையும் அழைத்து விட்டார் உயிர் மாத்திரம் தான் அவருக்கு பாய்ச்சி இருக்கிறது அப்படின்ற காரியம்தான் கொன்று போட்டால் நம்பிக்கையா இருப்பேன் உயிருள்ள மட்டும் உத்தமத்தை நான் என்ன விட்டு விளக்கு என்று யோபு சொன்னார் என்று நாம் காணுகிறோம் அருமையான கற்றுரை பிள்ளைகளே இந்த நாளிலும் நமக்கு இருதயத்தில் தேவ தரிசனம் வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய சத்தியத்தை கற்று தந்திருக்கிறார் ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் உடனே உபதேசத்தினாலே நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம் உடனே அறிக்கை செய்து நம்மை கழுவிக்கொள்வோம் அலையலோயா அப்படியே இதயத்தை எப்பொழுது கத்திற்கு முன்பாக செம்மையாக நம்ம கொள்வோம் அப்பொழுது கத்தை நமக்கு நல்லவராக இருப்பார் அப்பொழுது நம்ம இதயத்தில் கத்தரை எப்பொழுதும் தரிசிக்கலாம் கூப்பிட்ட உடனே நமக்கு முன்பாக வெளிப்படுகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறபடினாலே ஆண்டவரை நான் சோதுரைகிறேன் ஹலோ லோயா ஹலே லோய்யா ஹலோ லோயா நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதனால் ஜீவ ஊற்று புறப்படும் அதுல இருந்து என்ன புறப்படும் ஜீவ ஊற்று புறப்படும் நமக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று இருக்கின்றது அந்த ஜீவற்றை நமக்குள்ளேயே தேங்கி கிடக்கிறதாக மட்டும் இல்லாமல் அது நம்ம புறப்பட்டு ஓடுகிறதாக அது இருக்க வேண்டும் அது எங்களுடைய நாங்கள் வழி நம்ம அல்லவா ஊத்தடி என்று ஒரு ஊர் இருக்கிறது அங்கே ஒரு பெரிய குளம் உண்டு இந்த குளத்தினுடைய அடிவாரத்தில் பூமியிலிருந்து தானாகவே ஒரு ஊத்து போங்கி வருகிறது எவ்வளவு பெரிய கோடையா இருந்தாலும் அந்த ஊத்து போங்கி ஒரு ஓரளவுக்கு ஒரு நதி மாதிரி ஓடும் வறட்சியா இருந்தாலும் நல்ல நெல் உளைச்சலாகி எப்பொழுதுமே அந்த ஏரியா செழிப்பாகவே இருக்கு எங்க தட்டி போட்டாலும் தெரியும் சிலமையா இருக்கும் காரணம் அங்கிருந்து ஊற்று பாய்கிறது மறுபடியும்னாலும் எல்லா காவலோடு இருதயத்தை காத்து கூட ஜீவ ஊற்று புறப்பட்டு உடனே என்ன செய்யும் போகிட சளிப்பு உண்டாகும் நாம் ஜபம் அவர்களுக்கு விடுதலை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நமது போல அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் பவுலும் சிலாவை அடைத்து வைத்திருந்தார்கள் நடராத்திரியில் அவர்கள் பாடி தேவரை முறையப்படுத்தினார்கள் அந்த நேரத்தில் என்ன ஆயிற்று ஆரம்பித்தது கதவுகள் கலந்தது அங்கிருந்து எல்லாருடைய கற்றுகளும் கலந்தது அவிழ்ந்தது என்று நாம் காணுகின்றோம் மறுபடியாக சுத்த இருதயம் உள்ளவர்கள் அதாவது இருதயத்தை காத்து கொள்கிறவர்கள் தீமை பிரவேசிக்காதபடி காவல எல்லா காவலோட இருக்கு ஊற்றுமனே தான் மரத்தை ஒரு பூ காயம் இல்லை கனியம் இல்லை என்று சொல்லுகிற மாதிரியே இருக்கும் யாருக்கு பட்சி பறவைகளுக்கும் பிரோஜனம் மனிதர்களுக்கும் ஒரு மனிதன் காத்துக்கொண்டு உபதேசத்தை கடைபிடித்து ஒழுங்காக அவனது தெய்வீக நிலை அடைவார் என்று சொன்னால் இருக்கிற ஜீவ ஊற்று நமக்குள் இருக்கிற பர்சுத்தாவிய ஒரு பெயர் ஜீவ ஊற்று அதனுடைய தான் ஒரு பக்தன் பாடி இருக்கிறார் ஊற்று தண்ணீரே wo abi tanvaye ki rne varatiriti ta beun kan mandaritaram ti தண்ணீர் கண்கரையில் இருந்து ஜீவுண்ணீர் ஏக்கத்தொளிப்பட பண்ணினார் கண்மலை சிறனங்களோடே பிரயாணம் செய்தது என்று நாம் காணுகின்றோம் இந்த கண்மலை அவர்களோடு பிரயாணம் செய்தது அந்த குடித்தவர்கள் தாங்க இருக்கப்பட்டார்கள் அந்த கண்மலை கத்தராக பத்த அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த கண்மலையாக கிறிஸ்து கிறிஸ்துவின் ஆவியார்கள் நமக்குள்ள இருக்கிற வழியினால் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடு காத்து அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு அதாவது இந்த ஜீவஊற்றி எந்த இடத்துல இருக்கின்றதோ அந்த இடத்துல உண்டாகும் வந்து கேட்பாரு சிஸ்டர் பிரதர் எனக்கு நான் ஜவுமணி கொடுங்க நீங்க ஜெவமணி நான் எனக்கு இந்த பிரச்சனை தீரும் நீங்க ஜெவமணி நான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டாகும் நீங்க ஜெவமணி நாள் இது நடக்கும் என்று சொல்லுவார்கள் கலையலுயா ஒரு ஜீவஊற்றி இருக்கிறது என்றால் நல்ல தண்ணி இருக்கிறது என்றால் தேடி போய் கேக்குறாங்க அல்லவா பருப்புற நல்ல உங்க வீட்டு அதே மாதிரி நமக்குள்ளே நாம் இந்த இருதயத்தை காத்துக்கொண்டால் நமக்குள்ளே எப்படி ஜீவஒற்றுக்கு கத்திருக்கின்றார் அந்த ஜீவற்றாக நமக்குள்ளே இருக்கின்றார் இதுல வந்து ஊற்று இருக்கிற இடத்துல தோளை கட்டி நன்றாக வைத்திருப்பார்கள் மண் எண்ணு காத்தடி தூசியில் விழுந்து இந்த ஊற்று கொஞ்சமாக அடாபட்டு போயிடும் கொஞ்ச நாள் தண்ணீர் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் குறையும் குறைஞ்சு குறைஞ்சு கடைசியில் கம்ப்ளீட்டாக அந்த ஊற்றுக்க அடாபட்டு போய்டும் அதனால பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட தேவண்ட பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அது இல்லாதபடி ஒரு பால் அடைஞ்ச பாங்க நல்லது ஒன்றத்தில் கவலை இல்லை மண் விழு கல் அது விழுந்தாலும் ஒண்ணு பிரச்சனை இல்லை ஊற்று இருக்கிறது அதை காக்க வேண்டும் எல்லா காவலோடும் அதை காக்கும் அது ஊற்று பாதுகாக்கப்படும் அது குறையாமல் தண்ணீர் பொங்கிக் கொண்டே இருக்கும் பொங்கிக் கொண்டே இருக்கும் என்ற சூழ்நிலையும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுக்களை தூசி அடைத்துவிடும் பாடினா அவர் தான் அந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று நாம் பார்க்கின்றோம் அவர் நமக்குள்ள இருக்கின்றார் அந்த ஊற்றை நாம் காக்க வேண்டும் இல்லையா எல்லா இதையத்தோட இருக்கும் இருதயத்தை காத்துக்கொள் அது ஜீவஊற்று புறப்படும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறபடினால ஆண்டு வரை நான் சோதனைகிறேன் தலையிலொய்யா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யோவான் சுசிசோம் நான்காம் அதிகாரம் 13-14 வாக்கியங்களை நான் வாசிக்கலாம் அந்த ஜீவஊற்றை பற்றிய சமாரியா ஸ்திரியின் இடத்துல பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய தேவன் இழைப்படைந்தவராய் யாக்கோ அவருடைய கிணற்ற அருகாமல் ஒரு ஸ்திரீ தண்ணீர் எடுக்க அவள் பாவியான ஸ்திரீ அவளை ரட்சிப்பதற்காக அந்த ஊராருக்கு தன்னை வெளிப்படுத்தும் அந்த கிணற்றின் அருகாமல் வந்து அவர் ஆரம்பித்தாள் குடிக்கிறதுக்கு எனக்கும் தண்ணீர் கொடுந்து அவள் சொன்னால் நீங்கள் உயர்ந்த ஜாதி அல்லவா என்று சொன்னார் ஆண்டு சொன்னார் என்னை பற்றி நீ அறியவில்லை என்னை பற்றி தெரிந்திருந்தால் நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிப்பாய் அப்படி இந்த தண்ணீர் ஒரு காலும் மறுபடியும் தாகும்னுக்கோ ஒரு கா தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் அவனுக்கு நான் கொடுக்கிற தண்ணீர் இருக்கிறது அல்லவா நித்திய ஜீவகாலமாக ஊடுகிற நீரூர்ல இருக்கும் அது ஊடிக்கொண்டே இருக்கும் அந்த பெரு அது ஓடானது கத்தர் விரும்புகிறது என்றால் இப்ப உலகத்தில் உள்ள நெருக்கங்கள் ஏற்பட்டிருக்கு இந்தியாவில் உள்ள நெருக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஊற்றை கண்டுபிடிக்கலாம் இந்த ஊற்று தாக்கீர்க்கக்கூடிய ஊற்று என்கிறதை அறிந்து கொள்வதற்கு தான் தெரிந்து கொள்கிறதற்கு தான் இந்த சம்பவம் என்று நான் தேவ தர்சனத்தில் தான் இவர்கள் சாதாரணமானவர் அல்ல இவர்கள் வழிபடுகிற தேவன் அதாவது நம்மை போல் அல்ல என்கிறதை அறிந்து கொள்வதற்காக இந்த சமம் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது நான் பார்க்கின்றோம் அனைவரும் அருமையான தேவன் பிள்ளைகளை காத்துக்கொள்வோம் அவிசுவாசமோ கலக்கமோ சந்தேகமோ காரியங்களோ பொறாமையோ வாக்குவாதங்களோ எதுவும் விடாதபடி அது ஜீவகாலமாக ஊறுகிற நீர் அந்த ஊற்று பங்கு கொண்டிருப்பதற்கு காக்க வேண்டும் அதற்கு தான் தேவராமையான சத்தியத்தை நமக்கு தந்திருக்கின்றார் இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறபடினா சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும் என்ற சொன்னார் இந்த சத்தியத்தை கொண்டு நம்மை லட்சித்திருக்கின்றார் இதை நாம் காக்க வேண்டும் எப்பொழுது நம்பி காத்துக்கொள்ள வேண்டும் அடிக்கடி பாவரிக்க செய்கிறதே என்னுடைய நோக்கமாய் இல்லாதபடி எந்த கூட்டம் வைத்தாலும் பாவரிக்கை என்று சொல்லும்போது வருஷ கிரகமாய் பாவரிக்க அதுக்காக பாவரிக்கை செய்யாதவர்கள் பாவரிக்கை செய்கிறவர்களை ஏழனம் பண்ண வேண்டாம் பாவரிக்கை செய்கிறவர்கள் புரிசத்தவான்கள் புறசத்தவானத்தான் ஆகி கொண்டே இருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அடிக்கடி அதற்குள்ளே தூசி விழுகிறது என்று சொன்னால் அது ஊற்றுக்கென அடைத்து அதுதான் நமக்குள்ளே இருக்கிற எழுப்புதலை குறைத்து விடும் நமக்குள்ளே இருக்கிற பங்கு வழிகிற அனுபவங்கள் குறைந்துவிடும் ஏதோ கோயில் போது பாட்டு படிக்கும் போது கொட்டடிக்கும் போது அந்நிய பாஷா பேசுகிறது அல்ல எப்பொழுதும் எப்பொழுதும் வழிகிற ஒரு அனுபவத்தில் மக்கள் வந்து தாகம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்று கத்தடை திருவார்த்து சொல்கிறது அதற்காக நான் ஆண்டு வரை தேவனுக்கு மைமை உண்டாவதாக அருமையான கற்றுட எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் ஜீவ ஊற்று என்று கதை பார்த்து சொல்கிறபடினால ஆண்டு வரை நான் சோதனைக்கிறேன் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு வரைக்குள் வசனங்களை ஒருவர் வாசல் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஊற்றுகள் வெளியிலும் ஊற்றுகள் வெளியிலும்ூற்றுக்கண் வெளியிலும்ாய்க்கால்கள்ச்சு கொள்கிறதல்ல அதாவது நம்முடைய ஊற்றுக்கண் வாய்க்கால் வீதியில அது வெளியே பாய வேண்டும் அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாக இல்லாமல் உனக்கே உரியவர்களாக இருப்பதாக உன் ஊற்றுக்கள் ஆசீர் உன் ஊற்றுக்கள் போதும் அருமையான தேவன் பிள்ளைகளே சரி அது அடுத்த வார்த்தை கூட ஒரு வார்த்தை இந்த மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கையிலேயும் அதாவது சகோதரத்துவத்துக்குள்ளேயும் ஒரு மனிதருக்கு இந்த மகிழ்ச்சி என்றால் என்ன செய்ய வேண்டும் ஊற்றுக்கள் இதில் பாயணம் யமாககளை ஊற்றுகள் வெளியிலுடைய வாய்க்கால் வீதிகள் இல்லையோ அது பாயணும் என்று வேலும் சொல்லுகிறது எல்லா காவலோடு இருதயத்தை ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஊற்று நமக்குள்ளிருந்து ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்று அந்த சமாரியா சிரியின் இடத்தில் அதை சொன்னார் சொன்ன போது அவனுடைய தண்ணீர் எனக்கு வேணும்னு கேட்ட கிணத்துல இருந்து தண்ணீர் எடுக்காம இருக்க எப்போதும் தாகமில்லாமல் இருக்கீர் எனக்கு தாரும் என்று கேட்டேன் அடுத்த சப்ஜெக்ட் என்ன பாவங்களை சொல்லு உன்னுடைய நிலைமை என்ன சொல்லுடைய புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்று சொன்னார் இல்லை என்று சொன்னார் உள்ளதை சொன்னால் உனக்கு ஐந்து பேர் புருஷர்கள் இருந்தார்கள் புத்தத்தை கற்று வெளிப்படுத்தினார் அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஆண்டவர் தேவ தரிசனமுடையவர் அவர் தேவன் அவர் வருகிறவர்கள் யார் பேசுகிறவர்கள் யார் அவருடைய வாழ்க்கை என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறியத்தக்கதான தரிசனமுடையவராக இருந்தார் என்று நாம் காணுகிறோம் அந்த தேவன் நமக்குள்ளே வாசமாக நாம் தேவ தரிசனமுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் ஏமாற அப்பொழுது நாம் பிற காரியங்களை அறிந்து கொள்வதற்குரிய தரிசனம் எப்பொழுது நமக்கு இருக்கும் ஹலே லுயா ஹலே லுயா பாலாசி லாரி முக்குடல்ல மனுஜோதி ஆசிரமம் என்ற இடத்துல இருந்தார் அவரைத்தான் மனுஷகுமாரன் என்று விளம்பரம் பண்ணினார்கள் மனுசகுமாரன் முக்குடல்ல மனுஜோதி இருக்கிறார் என்று அங்கே நிறைய வெள்ளைக்காரர்கள் கூட சொத்து சுகங்கள் வந்து அங்கே குடியிருந்தார்கள் அங்கே நிறைய காட்டேஜ் கட்டி பெரிய ஒரு அமர்கலமாக இருந்தது அப்ப கர்த்தர் ஒரு நாளை பேசினார் நீங்க இதெல்லாம் அறிந்திருக்க மாட்டீர்கள் என்னுடைய ஊழியத்தினுடைய ஹிஸ்டரி எல்லாம் ரொம்ப பெரியது அப்போ கத்தர் சொன்னார் ஒரு நாள் நான் உங்களை அங்கே அனுப்புவேன் போடுவதற்கு முன்னால் அங்கே எல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார் எப்படி எப்படி என்று அந்த பாராசி லாரி என்பவர் அவர் ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்டேஜில் இருந்தவர் அவர் அமெரிக்காவுக்கு சென்றார் சிக்கக்கா நகரில் வில்லியன் பிரன்காம் என்ற ஒரு தீர்க்கதர்சி இருந்தார் அங்கே அவர் சென்றார் சென்று உபதேசத்தை அங்கே போய் மாற்றினார் திருத்தவத்தை மாற்றி ஏசுவாமத்தை ஏற்றுக்கொண்டார் திருத்தத்தை மறுதளித்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் ஒரு கிப்ட் உண்டாச்சு அப்படியே அவர் நாட்டுக்கு வந்தார் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஆந்திராவை சேர்ந்த ஒரு மாந்திரவாதி அவரை சந்தித்தார் கூட்டம் அடிந்தது ஓடி போய் உமை பார்த்தால் தேவதன் மாறி இருக்கிறது என்று சொன்னார் சொல்லி அழைத்து சென்று அவரோட நட்பு வைத்தான் வைத்து அவரை வீழ்த்தினான் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார் கிடையாது அப்படியே நாங்கள் அதை கேட்டுக்கொண்டு எழுதிக்கொண்டோம் எல்லாமே நாங்கள் மேப்பு போட்டு எழுதி வைத்து கொண்டு தான் அந்த இடங்கள் இந்த ஊழியர்களை செய்து கொண்டிருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனுப்பினார் முக்குடலிருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் அந்த மாராந்தங்கள் எல்லாம் இருக்கிறது அங்கே சென்றோம் அங்கே சென்றபோது அவர் இல்லை உழைக்காரர்களெல்லாம் ஏமாற்றமடைந்து அவரை விட்டு போய்விட்டார்கள் இப்பொழுது அங்கே கொஞ்சம் பேர் அடிமைகளை மாறி இருக்கிறார்கள் நாங்கள் இப்போனுடன் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள் லாரி இல்லை அவருடைய ரைட் கேண்ட் ஒருவர் கொட்டாரத்தில் உள்ள ஜோதி வாக்கிய நாட்டியர் என்பவர் அங்கே இருந்தார் அவர் எங்களை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு சில காரியங்களை இடத்துல அறிந்து கொண்டோம் அங்கே மாலையில் ப்ரேயர் நடந்தது அந்த ப்ரேயர் பாலாசி லாரிக்கு தான் ப்ரேயர் நடந்தது அவர்களுடைய நாமத்தில் பாடலெலாம் ஏற்றியிருக்கிறார்கள் வெளிநாட்டு மியூசிக்களோடு அங்கே பெரிய பாடலாம் நடந்தது நாங்கள் இங்கே கண்டை போது அங்கே பல கைகளுடைய ஒரு சக்தி அந்த இடத்தை ஆட்கொண்டிருந்ததை கண்டோம் அவர்களை அதத்தினோம் திருப்பி இரவில் அவருக்கு எங்களுக்கும் பேச்சு ஏற்பட்டது சுற்றி உட்கார்ந்து நிறைய பேர் பேசினார் எந்த சொல்லியிருந்தால் அங்கே மாந்திரவாதிகள் உண்டு பல காரியங்கள் உண்டு வேட்டநாதிகள் வளர்க்கிறார்கள் அதாவது அங்கே போகிறவர்கள் திரும்பி வர முடியாது அப்படிப்பட்ட ஏற்பாடுகள்லாம் அங்கே இருக்கிறது என்பது நாங்கள் தெரிந்து கொண்டோம் இந்த ஆவி அரசாயிற்று அப்படின்னா அவர் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை இரவில் அங்கே தங்கி இருந்தோம் தங்கி இருந்துவிட்டு அந்த ஆவியை கட்டிவிட்டு வந்துவிட்டோம் பின்னர் அதில் ஏமாற்றம் அடைந்துபடினார் அவருடைய சிஷியம் ஒருவரை எங்களுடைய இருப்பிடத்துக்கு நாங்கள் அட்ரஸ் கொடுத்துருந்தோம் ஆனால் அவரை அவர் காட்டிக்கொள்ளவில்லை அந்த பேசும்போது நாம் கேட்டோம் நீ பாலாசிரியர் லாரியும்தான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறீர் என்று கேட்டபோது அவர் சொன்னார் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று உடனே இடத்தை கால் பண்ணி போயிட்டான் நமக்கு தீமை செய்ய அவர்கள் வந்தார்கள் தீமை செய்ய முடியவில்லை இப்படி பல காரியங்கள் உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு தேவதர்சனம் வேண்டும் என்று ஆண்ட சொல்லுகிறார் ஹலே லோய்யா ஹலே லோய்யா நாம் அங்கே போய் என்ன நோக்கத்தோடு அந்த ஆவிகளை கட்டுமடி சொன்னார் அந்த நோக்கம் நிறைவேறினது அங்கே சில நல்லவர்கள் விடுதலை ஆகி வெளியே வந்து விட்டார்கள் என்பதை பின்னரே அறிந்து கொண்டோம் அருமையான கற்று பிள்ளைகளே இந்த ஊழியத்துக்கானாலும் சரி இந்த ஆவிக்குரிய ஜீவித்துக்கானாலும் சரி நமக்கு வேண்டியது தேவ தரிசனம் போது மாத்திரமல்ல இந்த தரிசனம் எப்பொழுதுமே நம்முடைய இருக்கும் எப்பொழுதுமே அது இருக்கும் நம்மள அது வழி நம்மை நம்மை அது நம்முடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கும் அந்த தேவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சுத்த இதையமுள்ளவர்களாக இருதயத்தை காத்துக்கொள்கிறவர்களாக இருதயத்தை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக சுத்த இறுதயமுள்ளவர்களாக இருதயத்தை காத்துக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கழிப்பிள்ளைகளே நாம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டதற்காக ஆண்டவர்களுக்கு நாம் சோத்திரம் செலுத்தமாக வர் தேவன் நம்மை தமிழை சமூகத்தில் அழைத்திருக்கிறார் ஒரு நாள் சவுல் என்று சொல்லப்படுகிற மனிதன் தகப்பனுடைய கழுதையை தேடி அலைந்தார் கழுதையை தேடியும் தெளி நாளாகியும் கிடைக்கவில்லை அப்புறம் மகேவன் அவனுடைய வேலைக்காரன் சொன்னான் இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார் அவரை போய் நான் பார்த்து அவர் போனால் அவர் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார் நம்முடைய இதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிடுவார் அவர் போய் பார்ப்போம் என்று அங்கே சொன்னார் அங்கே சென்ற போது சவலுக்கு ராஜபதவி காத்திருந்தது என்னை நாம் காணுகின்றோம் ராஜபதவி அவரை காத்திருந்தது அப்படியே அங்கே போறதுக்கு முன்னாலே சாம்களுக்கு சவலை பற்றி கருத்து சொல்லிவிட்டார் நான் சொன்னவன் இவன் இவனை ராஜாவாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே அவனை அவனோட சம்பாஷத்தை அவனை ராஜாவாக அபிஷேகித்து அனுப்பினார் அவன் திரும்பி போகும்போது அவனுக்கு என்ன உண்டாயிற்றான் வேறு இருதயம் உண்டாயிற்று அவன் திரும்பி போகும்போது வந்த அந்த பல இருதயம் இல்ல அவனுக்கு வேறு இருதயம் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று சுவாமியில் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தா அந்த அடையாளங்கள் எல்லாம் அந்தமே நேரிட்டது தேவனுக்கு மய்மை உண்டாவதாக சாமுகளை விட்டு சவல் திரும்பி போகும் போது அவனுக்கு எந்த இருக்க எடுத்துட்டா வச்சிருந்தே அந்த பழைய இருதயத்தை மாற்றி அவனுக்கு புதிதான ஒரு இருதயத்தை அவன் தேவன் கொடுத்தார் ஆட்டவராகிய தேவன் கல்லான இதையத்தை எடுத்து சதையான இருதயத்தை தருகிறவர் என்று வேதம் சொல்லுகின்றது கல்லான இதயத்தை மாற்றிவிட்டு சதையான இருதயத்தை தந்து அதே நம்முடைய பிரமாணங்களை எழுதுவார் துபால் வழியாக பாய வேண்டியதாக இருக்கின்றது அது போக செலவை உண்டாக்க வேண்டும் என்று கருத்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊற்று நமக்குள்ளே வந்திருக்கிறது அது நமது கண்மையாக ிய கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகின்றது அது யாத்திரமத்தில் இங்கே விவசாய திருத்தத்தில் பன்னிரெண்டாவதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு கொண்டு பண்ணிக் என்று தீர்க்க சொல்லுகின்றார் நீங்கள் ஊற்று விழிந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கத்திரை துதியுங்கள் அவர் நாமத்தை தொழுது அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அந்த லட்சி ஊற்றாகிய கிருஸ்தல் தண்ணீர் கொண்டு காலம் இதுவாக இருக்கிறது நமது ஆண்டவர் இப்ப அவர் இல்லை அப்படினால அவர் அந்த இரட்சி பெண் அந்த ஊற்று நமக்குள்ளே இருக்கிறபடினால இதில் தண்ணீர் முண்டுகொள்வதற்காக மக்கள் திரளாய் வரக்கூடிய காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது வேலையில இப்படி அந்த ஓகி புயல் புயல் ஒன்று நடந்தது இந்த புயலில் கரண்டெல்லாம் கட்டாகி மக்களுக்கு குடித நீர் இல்லாமல் போய்விட்டது சுற்றிலுள்ளவர்களுக்கெல்லாம் எல்லோரும் தண்ணீர் தேடி நம்முடைய தேவாலயத்துக்கு வந்தார்கள் தேவாலயத்தில் வந்து அந்த கரண்ட் சப்ளை கிடைக்க நாலு மஞ்சு நாள் வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் வந்தே மக்கள் தண்ணீர் மொண்டு கொண்டு போனார்கள் இது வெளிப்படையான ஒரு அனுபவம் ஆனால் அதாவது மக்கள் வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் சமாதானமின்றி தங்களுடைய வாழ்க்கையில் தாகம் தீர்க்க முடியாதவருடைய தாகத்தோடு அலைகிற மக்கள் இந்த ரட்சிப்பியின் ஊற்றென்றை வந்து தண்ணீர் முள்ளக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது என்று வேதம் சொல்கிறீங்க ரட்சிப்பியின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் அக்காலத்தில் நீங்கள் சொல்வது கத்தரை துதியுங்கள் அவர் நாமத்தை தொடர்பு அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் நாமம் உயர்ந்தது என்று காலங்கள் வாழ்கின்றது ஆண்டவராகியிருக்கின்றார் நமக்குள்ளே வைத்திருக்கின்றார் அந்த ரட்சிப்பின் ஓற்று வெளியே பாய வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்வதற்கு தந்தை அவர்கள் ஏராளமான தாராளமாய் பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய ஊற்று கண்கள் நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படணும் இருதயத்தை காக்க வேண்டும் என்று கற்ற வார்த்தை சொல்கிற அப்படினாலே நான் அவர்கள் நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மயிமே ஹாலேயா ஹாலேலு சுத்த இருதயமுள்ள இசுவோலர்களுக்கு தேவன் அல்லவர் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவரை எப்பொழுதும் பார்ப்பார்கள் அவரை அறிவார்கள் அவர் வைத்திருக்கிற செய்யப்போகிற காரியங்களே இதயத்தில் எப்பொழுதும் தரிசிக்கிறவர்களாக இருப்பார்கள் இதயத்தில் சுத்தமலர்கள் பாக்கிவார்கள் அவர்கள் தேவனை இதயத்தில் சுத்தமில்லாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது நாம ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் பரிசுத்தாகி பெற்றிருந்தாலும் நமக்குள்ளே தூயாது இருந்தாலும் இருதயம் எப்பொழுதும் சுத்த இருக்கட்டும் இந்த ஆண்டிலிருந்து நாம் ஒரு நல்ல தீர்மானம் சிலர் தீர்மானம் செய்திருக்கிறதை நான் கேள்விப்படவில்லை அதனால் சிலருடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிகிறது அதற்காக ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக நம்ம எல்லோருமே பழவைகளை களைந்துவிட்டு பழவைகளை எல்லாம் மாற்றிவிட்டு சவலுடைய இருதயம் புதிதாக மாற்றப்பட்டது போல வேறு இருதயம் அவருக்கு கொடுக்கப்பட்டது போல நம்முடைய இருதயங்களில் அப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகட்டும் வெளி நமக்கு மாற்றங்கள் மாத்திரமல்ல உள் மாற்ற பெரும் என்று சொல்லப்பட்டே மற்ற தண்ணீர் அவர்கள் வந்து தாகம் தீர்க்க முடியாத ஏற்றுக்கொள்ளும் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி கிட்ட முடியாத பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஊற்றுக்கள் அடைபெற்று போகாதபடி அது வெளியே வீதியில் எங்கும் பாயும் முடியாத செழுமை உண்டாக முடியாத நமது மூலம் அனைவருக்கு நன்மை உண்டாக முடியாத நாம் இருக்கும் எல்லா காவலோடும் ஹிருதத்தை காத்துக்கொள்ளுங்கள் அதனுடைய ஜீவ ஊற்று புறப்படும் ஜீற்றை நாம் காத்துக்கொள்வோம் கர்த்தர் இனி செய்யப் போகிற காரியம் மகா பெரிதாக இருக்கும் என்பதை நானும் தேவதர்சனத்தோடு சொல்கின்றேன் அவைகளை நடப்பிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இதுவாகத்தான் இருக்கிறது இருதய காவலில்லாமல் வேறு எந்த காரியம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை இருதயத்தை கண்டடங்கள் எல்லாம் திறந்து விடுகிறதுனால்தான் நம்ம அடிக்கடி பாவரிக்க செய்ய வேண்டியதாக இருக்கிறது பாவரிக்க செய்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு ரெண்டு காரியங்கள் முக்கியமான காரியங்கள் அறிக்கை செய்கிறது தவறில்லை ஆனால் எழுந்தினால் பழைய விசுவாசிகளும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நேரம் பாவ அறிக்கை செய்கிறதை பார்க்கும்போது இருதயம் திறந்து கிடக்கிறதாகத்தான் எனக்கு தெரியுது இருதயத்துக்குள்ளே வந்ததெல்லாம் கண்டதெல்லாம் வந்து காற்று நேரத்தில் இங்கே இருந்த மணல் அடித்தாங்க குளத்திலிருந்து அப்போ அங்க உள்ள தூசிகள் எல்லாம் நிரம்ப ஆரம்பித்தது அத்தனை கனல் சனல்கள் கதவுகள் எல்லாமே நாம் லாக் பண்ணி வைத்திருந்தோம் து இதேமாக அப்படிப்பட்ட ஒரு பூமியில் நாம் வாழ்கின்றோம் தீமைகள் எங்கு பார்த்தாலும் பார்க்கிறது கேட்கிறது படிக்கிறது எதுவாக எல்லாமே அழுக்குப்படுத்துகிறதாக இருக்கிறபடியால் தேர்தல் பிள்ளைகள் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும் தமிழ் இருக்கிற ஜீவஊற்றாகிய அந்த லட்சணியம் இந்த லட்சக அனைவருக்கு பயன்படுத்தும் கர்த்தனமே ஆசீர் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய அனந்தன் நகர் ஆசாரி பள்ளம் போஸ்ட் நாகர்கோவில் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு